அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலே சேனுவேல் இந்த தலைப்பு வெற்றி மாணவர்களில் ஒருவர் கூட பரீட்சையில் தோல்வியடைய வேண்டும் என தீர்மானிப்பதில்லை ஆனால் சிலர் தோல்வி விடுவது ஏன் அவர்கள் வெற்றி பெற தீர்மானம் எடுக்காததே காரணம் அதற்காக உழைக்கவும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்காமல் இருப்பதே முக்கியமான காரணமாக காணப்படுகிறது ஏழையாக இருக்க யாரும் தீர்மானிப்பதில்லை ஆனால் ஏழ்மையை தகர்த்திய அவர்கள் தீர்மானித்தார்களா என்பதுதான் கேள்வி வெற்றி வாழ்க்கை என்பது தற்செயல் அல்ல அது தெரிந்து தெரிந்தெடுத்தல் பண்பு இழந்தால் அது வெற்றி அல்ல நேர்மையை இழந்து வெற்றி அடைந்தால் அது வெற்றி அல்ல வெற்றி என்பதை ஒருவர் இப்படி கூறுகிறார் உங்களால் எப்பொழுது முடியுமோ எங்கே முடியுமோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மையானவளை செய்வதே வெற்றி என்கிறார் அந்த மனிதர் ஆம் நம் உழைப்பை சரியான திசையில் சரியான பலத்துடன் லக்கை நோக்கிய தீவிரத்துடன் செலுத்தும் போதுதான் நாம் வெற்றி பெற முடியும் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி